இப்ப அளவிலா அளவுன்னா எதனால் அளக்க முடியாதுன்னா மனிதன் மனிதன் அறிவுடைய பொருளாலும் இன்னொன்று அறிவற்ற பொருளை கொண்டு அழைக்கிறான் அறிவற்ற பொருளாலும் இரண்டால் அளக்க முடியாது அவங்க அந்த பசங்கானத்தாலும் பாசஞானத்தாலும் சொன்னான் அவங்களுடைய அப்ப அளவிலா ஆளவும் ஆகி உயிர் தன்னறிவை கொண்டோ அல்லது தனக்கு துணையாயிருக்கிற அந்த உலகியல் பொருள்களை கொண்டோ அளக்க முடியாது அளக்க முடியாது அதுதான் திருவாசகத்துல அளவறுப்பதற்கு அறியவன்டா நீயா அவரை போய் அளந்துருவீ அளவறுப்பதற்கு அறியவன் அப்ப முடியலன்னா நம்ம இந்த சிந்தனையே திருநீருக்கு நம்ம பூச வேணாம் பொய்லாமே சார்னாரு ஆடாடா உட்கார அடிய அடுத்தவனி திருச்சி தான் இருக்க இப்படி எல்லாம் பார்க்கும் போது தன்னுடைய துணை கருவியாக இருக்கிற பொருளாலும் அளக்க முடியாத அளவாக இருக்கிறான் நல்ல ஒளிப்படம்பா இருக்கிறான் ஒளிப்படம்பாய் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி என்றெல்லாம் சொல்றது அந்த ஜோதி ஜோதின்னு சொன்னது உண்டு ஒளிவளர் விளக்கே என்று சொன்னது உண்டு திரு விசிப்பாவில் ஒளிவளர் விளக்கே என்றெல்லாம் சொல்றது அல்லவா இப்படி எல்லாம் ஜோதியாய் உணர்வும் ஆகி அறிவாக அல்ல இந்த உயிருக்கு அறிவாகவும் இருக்கிறான் இப்படி எல்லாம் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி தோன்றிய பொருள் எது நம் கண்ணால் தோன்றப்படுகிற பொருள் கண்ணால் தோன்றப்படுகிற பொருள் என்ன ஒன்னும் நம்ம விளக்குமே வேணாம் இருநிலாய் தீயாகி நீரும் ஆகி எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி தோன்றிய பொருளும் ஆகி தோன்றிய பொருளாவது என் வகை பொருள் அந்த என்வகை பொருளாகவும் இருக்கிறான் என்வகைய பொருளாகவும் இருக்கிறான் தோன்றிய பொருளும் ஆகி ஏகம் ஆகி பேதியா ஏகம் பேதித்தல் பே பிரிக்க முடியாத ஒன்று பட்டிருக்கிறான் பிரிக்க முடியாமல் ஒன்றுபட்டிருக்கிறான் அது எப்படின்னாரு பிரிக்க முடியாத ஒருமைப்பாடு அதுதான் ரொம்ப அருமையா சொன்ன வேற யாரும் சொல்லலை ஞான சம்பந்தம் தான் சொன்ன இருமையும் ஒருமையும் இருமையின் ஒருமையும் இருமை இருமை தான் ஆனா அது ஒருமை அப்படியா ஆண்டவனும் உயிரும் வேறு வேறு தான் ஆனால் அந்த முத்தி நிலை எப்படி இருக்கும் இருமையின் ஒரு மயம் ஒருமையும் அதுல பெருமான் பெருமானுடைய திருவடிக்கீடு இந்த ஆன்மாவானது அப்படியே சார்ந்து அந்த திருவிழிபத்தை தெளிச்சு கொடுத்துருக்கும் திளைச்சதுனால ஆண்டவனே ஆயிட்டான் மற்றவங்களுக்கு டெல்லிக்கு ஆனால் இதுவரை இருந்த இந்த இன்ப துன்பங்கள் பிறப்பிறப்புகள் போன்ற இந்த கட்டுக்கழிவு எல்லாம் இல்லாமல் அந்த அருளானந்தத்தை அப்படியே வடங்குகின்றாய்க்க உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் மிக்க என்று ஒன்று புத்தி இருந்த தொடர்மான சொல்றையின் ஒருமைங்கருடைய ஒரு ஞானியனுடைய தொடருக்கு இன்னொரு சித்தாந்த சொல்லால் சொன்னாங்க எல்லாருமே விளையா அந்த பக்கத்துல எல்லாரும் சொல்லி இப்படி எல்லாம் அந்த சொல்ல சொன்னா அவனே தானே ஆகிய அன்னரி ஏகன் ஆகி பத்தாஞ்சி உத்தரம் ஏகன் ஆகி இறை நிற்க மலமாயி தன்னோடு வல்வினை என்று அதான் எனவே தேவியாயே இந்த உயிர்வேறு பெருமான் வேறு என்று பிரிக்க முடியாத ஒருமை உடையவனாக இருக்கிறான் பெண்ணுமாயி ஆனும் ஆகி பெரு அவன் பெண்ணாக ஆணாக இருக்கிறான் மற்றதாக இருக்கிறான் அலியாய் கூட சொல்லுவார் ஆனா அடங்கிடும் அடங்கிடும் இங்க இலக்கணம் தான் வருது முதல்ல பெண் ஆண் அலின்னு பிரிச்சாங்க அப்ப அந்த அலியை வந்து எந்த பாலில் சொல்றது ஆணும் இல்லை பெண்ணு என்ன பண்றது தொல்லாக்கர் கூட லேசா தான் விட்டாரு நன்னுல ஒரு அலசலை போய் அலி வந்தான் ஆடவர் உலகம்லாம் என்னையாங்க பெண்பாள் கொண்டு சேர்த்தோன்னு என்னையா நாங்கெல்லாம் பெண்மைக்கு நானும் அச்சமும் நானும் மடனும் வந்துருத்தமும் பெண்பார்க்கூறி என்ப என்று தொழிலாப்பையும் சொல்லுது அப்படி பெண்மை உடையவர்கள் ரெண்டு கட்டான புயல்களை தெரிய ஆண்லையும் சேர்க்க முடியல பெண்மையும் சொல்ல முடியல பெரு <tır idee> <hithes> <hithat> <hits Whooamba> என் கோரிக்கை வெற்றி பெற்றது வெளியில் வந்துட்டான் என்ன பண்றது அந்த காலத்திலயே கோரிக்கை வச்சு வெற்றி பெறான் ஒரு வாரம் இருந்து வெற்றி பெறான் இந்த முன்னேல் சொல்லி இந்த இவ்வளவு தபால் எல்லாம் வரப்போகுதா நமக்கு சிவ சிவ போக்கும் வரவும் போனரும் புண்ணியனே காக்கும் காவலனே இதுவரைக்கும் பெட்டியில காத்துக்கிட்டு இருந்தது இனி காண்பறிய பேரொலியே முருகா முருகா மன்னிக்கணும் இத்தையும் வரப்போகுதா நமக்கு ஒரு காலத்திலயும் இல்லை நல்ல காலத்திலேயே இல்லை நீதானே வரப்போகுது வேறு கூட ரொம்ப கடினப்பட்டேன் ஆகி அப்படியே பெண்ணானார் தான் அங்க அவன் அவள் அது என்று சொன்னார் இங்க அவனாகி அவள் ஆகி இருப்பதும் தெரியும் எனவே இதுவரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ யார் போதிப்பது இப்படி இருக்கின்ற பெருமான் போதிப்பது யாருக்கு பெருமான் அல்லாத நம்மனோருக்கு அப்ப பெருமான் அல்லாம ரெண்டு பொருள் இருக்குது சித்தாந்தப்படி என்னது ஒன்னு உயிராகியனாம் நம்ம பிடிச்சிருக்கிற சனியனாகிய மலம் இல்லவா அது அறிவற்றது அதனால அதுக்கு ஒன்றும் போதிக்க வேண்டியதில்லை அது என்ன தெரிய போகுது இந்த தூணுக்கு ஒன்றும் கிடையாது அதனால எனவே இறைவன் போதிக்கிறான் எனவே அவனை விட்டு இரண்டு மூன்றாக எண்ணுகின்ற பொருள் உயிரும் தலையும் உலகம் இங்க தலை தானே உணராது அதனால என்னைக்கு உணர முடியாது உணர வேண்டிய நம்ம எனவே உயிருக்கு உணர்த்துகிறான் போதித்தல் யாருக்கு உயிரளுக்கு அப்படின்னா போதிப்பது யார் இறைவன் என்ன போதிக்கிறான் என்ன போதிக்கிறான் இது மாதிரி தான் சித்தாந்தம் வேணும் என்ன பண்ணுவீங்க பதினாலு சாத்தத்தில் ஒரு சாத்தனம் அதுக்காக காதுக்கு நிக்குது என்று வந்தா என்னும் என் பெருமாந்தம் தெரு குறிப்பே என்பது போற உண்மை வழக்கம் என்ன போதிக்குது தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்து உற்ற திரோதம் உத்தி நான்க மலர்ப்பதத்தே நாடு அதான் போதிக்குதுப்பா இந்த பெருமான ராஜ பெருமான் இப்படியே இருங்கிறாரே அந்த எதை போய்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த நடனத்தில் தோற்றம் துடியதனில் விடாது ஒழித்துக் கொண்டிருக்கிறான் ஏன் சுவாமி கைவழிக்காதா அந்த அந்த கருவிதான் கட்டுப்போவாதா அந்த கருவியும் கிடாது கையும் கிடாது அதில் ஏதேனும் ஒன்று கட்டிச்சு நாம கட்டுப்படுவோம் அதனால் நமக்காக அது கெடாமையே இருக்குது தோற்றம் துடியதனில் அந்த ஒழிப்பினாலே தான் இந்த தோன்றுகிறது வரு அந்த பேரொலி ஆன உடனே இந்த உலகம் தோன்றும் நாம என்ன சொல்றோம் அந்த நாதம் அதிலிருந்து தான் விந்து மற்றதெல்லாம் வந்தது நாத விந்து கலாதீனோ நம நம்ம நாதம் ஒலிங்கிறோம் அவங்க என்ன ஒரே ஒரு இடி மாதிரி ஒரு பெரிய சட்டங்கம் அதன் பிறகுதான் இந்த உலகத்தோட்டம் தோன்றும் எனவே இந்த உலகத் தோட்டத்திற்கு மூலம் ஒலி ஒலி என்று இந்திய விஞ்ஞானத்தில் அது குறித்து வச்ச எங்கே நாலு இதெல்லாம் அந்த திறமல்தான் வந்தது ஆகவே இந்த உடுக்கையினுடைய ஒலி இந்த உலகத் தோற்றத்திற்கு காரணம் தோற்றம் துடியதனில் தோயும் தீதியமைப்பில் பெருமான் அப்படியே சொல்றான் அல்லவா தோயும் தீதி அமைப்பில் கத்தீன காத்தல் அப்படியே இருந்து என்று வந்தா என்னும் என் பெருமாந்தம் தெருக்குறிப்பி என்று சொல்லிட்டு என்னைக்குப்பா வந்து இப்பவா வந்து என்று சொல்லி எல்லாரும் வழங்குவது தோயும் தீதியமைப்பில் சாற்றியிடும் அங்கீலே சங்காரம் இந்த ஒரு பிறப்பில் நீ பாஸ் பண்ண ஒரு பாட்டு ஒரே ஒரு தாள் போட்டுது அப்படி கேக்க உடனே மறுநாளா தேர்வு வைக்கிறான் கிடையாது ஒரு ஆறு மாதம் அவகாசம் கொடுத்து அதுக்குள்ள படிச்சு போல என்று சொல்லி அவகாசம் கொடுக்கறான் அது போல இந்த உலகத்திற்கு ஒரு காலத்துல எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம் பெருமான் என்ற அவன் இழைக்கும் போது அப்படியாப்பா சரி பேசாம இருப்பா ராஜா கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா படுத்துக்கப்பா படுத்துக்க அதான் ஒடுக்கம் ஒடுக்கம் அதுல சும்மா ரெண்டு சொல்லுல அடிப்பு இழைப்பாரல் அழிப்பது அழிப்பதுன்னு என்னதுக்குன்னு கேட்டாரு நம்ம இளைப்பாருவதற்காகத்தான் வேற ஒண்ணும் இல்லை இந்த உயிரில எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று சொல்லுதே இழைச்ச மாட்ட நீ என்ன பண்ணும் நேரம் தட்டி கொடுத்து நிறுத்தணுமே தவிர தார் ஆண்டவனுக்கு இருக்காத மாடு அப்படியே திணறது வாயில் அப்படி நுற தள்ளிட்டு இருக்கும்போது ஓட்டுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நிறுத்திடுவான் ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்துவான் நிறுத்திட்டு சொல்லுகிறோம் மாடு மேய்க்கிறேன் அப்ப அந்த மாட்டுக்கு அதுதான் அழிப்பு அழிப்புன்னா இழைப்பாறல் என்று சொன்னார் நம்ம தத்துவ மாதிரி எளிமையும் இனிமையும் உடையது அழகா செய்த அப்ப ஒடுக்கிறான் சாத்தியிடும் அங்கீகில நெருப்பு இருந்தா தானே அப்ப எல்லாம் சங்காரம் அழிக்க முடியும் அதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற இல்ல ஒரு ஆளை போட்டு அமுகிட்டே உட்கார்ந்து மனுஷன் மனுஷனுக்கு சார் முது ஒலிக்காதா இந்த மனுஷன் தான் ஒரே காலில் ஊன்னிட்டு இருக்காரு ஏன் அந்த அழிப்பு தான் உனக்கு மறைப்புனர் என்ன மறைப்பு அனுபவத்தை இந்த நேரத்துல இது மாதிரி நீ அனுபவிக்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்குமானா நீ போற நீ ஏன் போறீங்களா என்னமோ சார் நான் போவேணான்னு நினைச்சேன் பாருங்க என்னமோ இன்னைக்கு பாருங்க பஸ் நின்று ஐயா இடம் இருக்கான்னு ஏறலாம் ஐயா அப்படின்ட்டான் ஏறணும் பாருங்க ஒரு வரலாங்கள பாருங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் தள்ளி இருந்தா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்காரு அது உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் வம்பு இல்லையே தெரியலையே அதான் மறைப்பு ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம் இந்த விடுதலை எல்லாம் பெற்று இந்த ஆன்மா என்னைக்கு கரையேறும்னர் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு இந்த எடுத்த திருவடி இருக்குதே அந்த எடுத்த திருவடி தான் எப்பா இதை பார்த்துக்கிடா இதுல தான் உனக்கு கரையேறணும்னர் இதை வச்சுதான் நீ கரையேறணும் அப்படிங்களா சுவாமி இதுதான் கரையேறணுமனார் அதனாலதான் இப்ப ஏன்னா மாரிலி மாதம் வரப்போகுது அதனால தான் கரையேற போறோம் எப்படி போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் திருவடியை வாழ்த்து வாழ்த்து சொன்னது கரையத்தான் திருவடிதான் இப்படி போதிய தோற்றத்தையும் காத்தலையும் அருளலையும் அருளல் என்பது இருவகைப்படும் இந்த உடம்பு கொடுத்து வினிய அனுபவிக்கின்ற பொழுதே இடைக்காலமான சில அருள் புத்தி பேருங்கிறது நிலையான அருள் நிலையான அருள் புத்தி பெண் நிலையான இப்படி அருளல் ஆகிய இந்த ஐந்தையும் ஆன்மாக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த திரு போதிக்குது போதிக்குது போதித்துக் கொண்டே இருக்கிறது போதியும் தில்லை திருநடம் போற்றி போற்றி ஐந்தொழிலையும் அந்த பெருமான் செய்கிறான் அப்படி செய்கின்றதான் இந்த உயிர்கள் எல்லாம் நாம் எல்லாம் உய்கின்றோம் அந்த நடனமே செய்து கொண்டிருக்கிறான் என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறதாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறதாம் அந்த தில்லை திருண்டனம் அதனால் அதற்கு வணக்கம் வணக்கம் அருமையான பாட்டு தான் அடுத்த பாட்டு தான் இவங்க இறைவணக்கமா சொன்னது கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த சோதி அந்த சோதி அந்த ஒளின்னு சொன்னீங்களே அந்த ஒளி எப்படி இருக்கும்னு கேட்டார் நீ நான் சொல்லி கற்பனை பண்ணி என்னதுன்னு முடிச்சுக்க முடியாதுங்க அடிகளார் இருக்கும் பெருசா இருக்கும் சாமி அனுபவிச்சது தெரியணும் சொல்ல முடியல சொன்னார் அவரும் சொல்லி பார்த்து அதுக்கு மேல அவன் தான் உணரணும் என்னமோ சில அனுபவம் அவருக்கு வந்திருக்கு அண்டை காலத்திலிருந்து அவருக்கு ஒரு சில அனுபவம்லாம் வந்துருக்கு வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் ஆச்சுதடி என்கிறார் நமக்கு வானம் தான் தெரியுது மயில் விராலிமலையில் இருக்குது குயில் மரத்தில் இருக்கு அவருக்கு என்ன வானத்தின் மீது தெரியுது என்ன தெரியுது வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் அது பாரு அப்படியே குயில் மயில் குயில் ஆச்சுவடி அம்மா பொண்ணு திருவிழாத்துக்கு நாமும் போறோம் அப்பசாமியிலும் போனார் அந்த குளத்தங்கரையில ஏறினார் ஏறின உடனே அப்படியே பார்க்கிறார் பார்த்தா என்ன தெரியுதான் நம்ம போய் பார்த்தோம்னா ஏ பார்டி மலையாளத்து யானை வருது அது பொண்ணானடி அது ஆணி ஆணி அப்படின்னு சொன்னார் அவரும் அதுதான் பார்க்கிறார் அவர் அதான் பார்க்கிறார் ஆஹ் முன்னால வர்றது ஆண் யானை பின்னால வர்றது பெண் யானின் அதோட நம்முடைய அனுபவம் நின்று போகுது ஆனா அவருக்கு காதல் மடப்பிடி ஓடும் களிற கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே அது அவங்க அனுபவம் அனுபவத்தால் உணர முடியவே தவிர கற்பனிய கற்பனை சுவாமிகள் சிதம்பரம் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட திருவடியை வணங்கத்தான் முடியும் அதுதான் நடக்கிற காரியம் கற்பனை கடந்த ஜோதி ஆனா உயிரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது கேட்ட அது கருணையே உருவமாக உயிரிழப்பால் கொண்ட கருணையினாலே அந்தந்த ஆன்மாவை கரையேற்றும் போது அதற்கு ஏற்ற வடிவை கொள்ளும் அற்புத கோலம் நீடி அற்புத கோலம் அந்த கோலம் இருக்குதே அந்த நடன கோலம் இருக்குதே அது அற்புதமான நடனம் ஏன் அது அவங்க அனுபவிச்சு தெரியுது இப்ப நாம நடராஜா தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு மனுஷன் பார்த்தார் ஏழாம் நூற்றாண்டுல அவர் அப்படியே சொக்கி நிற்கிறார் சொக்கி நிற்கிறார் நாம் என்ன பண்றோம் கேட்ட சரி பார்த்துட்டுல சரி சரி வா ஐந்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று ஆனா அவர் குனித்த புருவம் கோவை செவ்வாயில் குமிழ் செரிப்பும் பனித்த தடையும் பவளங்கோல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இதெல்லாம் ரெண்டு விதமான உரை எல்லாம் பண்ணுவாங்க மனித்த பிறவியும் வேண்டுவதே காணப்பணித்த பிரிவையும் வேண்டுவதே இப்படியும் விரிக்கலாம் இப்படியும் விரிக்கலாம் வேண்டுவதே என்று சொல்லி அற்புத கோலம் நீடிமறை அருமறை சிரம் அரு வேதங்கள் என்னமோ ரொம்ப அருமையானது இரவு செய்யப்பட்டது சொல்றோம் ஆனா அந்த வேதங்களுடைய முடிவாக இருக்கான் பெருமாள் அந்த வேதங்கள் காண முடியாத முடிவாக இருக்குதான் அப்போ வேதங்கள் அவனால் ஒளிச்சியப்பட்டதுனால ஓரளவு அவனை போற்றும் பாராட்டுமே தவிர ஆனால் அந்த வேதங்கள் அவனை அறிய முடியாது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அதனால அந்த வேதங்களுடைய முடிப்பொருளாக இருக்கிறான் திற்பரவியோமாகும் திருச்சிற்றம்பலம் அப்பா இப்போ தில்லை அம்பலம் திருச்சித் அம்பலம் நான் இங்கே தான் சொல்லியிருக்கணும் இல்லை வேற எங்கே சொல்லணும்னு தெரியல நம்ம மாரணி மாதத்தில் இந்த பத்து நாளும் நடராஜாவுக்கு அந்த பத்து நாள் நம்ம திருவாதிரைக்கு முன்னே வழிபாடு செய்கிறோம் எல்லா திருக்கோயிலும் வழிபாடு செய்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் காட்டுறோம் கற்புரமெல்லாம் காட்டுறோம் இல்லைங்களா ஆனால் திருநெல்வேலியில் நடராஜாவுக்கு இது மாதிரி அந்த சிவாச்சாரியார் காட்டும்போது கை அப்படியே நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு நொடிச்சு முற்று நூத்தி எண்பது தரமும் நூத்தி எண்பத்தி எட்டு தரம் அடுத்தது ஈரோடு ஈரோடு தினமும் காலையும் மாலையும் எல்லா வழிபாடும் சோடச்சோபச்சாரம் பதினாறு வகையான உபசாரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஐந்து விளக்கு தீபம் இருக்கு அப்படி வாட்டுவார் அல்லவா இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து திருவடித்த மீண்டும் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திரு அப்படின் ஏறத்தாழ அந்த பத்து நாளும் காலை மாலை தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த அருமையான மந்திரத்தை அத்தனை பேரும் சேர்ந்து சொல்ற கண்டேன் தான்கள் என்ன பண்ண நடராஜா வழிபாடு செய்கிற தமிழகத்தில் இருக்குது நடராஜாவுக்கு இந்த மாதிரி சொல்லி அந்த ஒளிக்குறிப்போட வழிபாடு செய்வது நாங்கள் தான் பார்த்தோம் வேற எங்கயாவது செய்யலாம் இப்ப குற்றாலத்தில் எப்படி இருக்கா அதெல்லாம் தெரியல அது என்ன திருச்சி தம்பளம் திருச்சி தம்பலங்கிறது அங்கே இடத்த போய் பார்த்தோம்னா உள்ள இருக்கிற பரம்பரம் அதாவது வெளியில இருக்கிற சபையில உள்ள அந்த பெருமான அந்த அஞ்சு பஞ்சாட்சரப்படின்னு சொல்றமே அது பஞ்சாச்சரப்படிங்கிற சைவ சித்தாந்தத்தில் திருக்கழிற்றுப்படிங்கிறது திருக்கழிற்றுப்படி என்ன திருநர் திருவை தாங்கி இருக்கும்படியான படிதானது மெய்பொருள் காண்பதறிவு புறத்தையே சபை சபைக்குள்ள போய் சட்டையெல்லாம் போய் அங்குதான் வெங்கட்ராமன் பதவியில் இருந்த போதே வந்தாராம் வந்தபோது சட்டையை கழட்டமுட்டாங்க சரிங்களா இவர் ஒன்றும் சரி பரவாயில்ல இந்த பக்கத்தில் பட்டுக்கோட்டை ஆள் சட்டையை கழட்ட ஆரம்பிச்சுட்டுது மெய்காப்பாளர்லாம் கூட வந்துட்டானா சட்டை கழட்ட கூடாங்க அப்படியே நான் அங்கேயிருந்து பார்க்க வேண்டியதான்ட்டாங்க கீழே தான் பார்த்துட்டு போனார் மேலே ஏற முடியாதுட்டாங்க அதில் பிடிப்பு இருக்கு அது வரைக்கும் சில்லைவா ஆரஞ்சு அந்த ஆத்திரம் சொல்றேன் பெரிய சம்பிரதாயத்தை மாத்தணுமா மாத்தக்கூடாததான் நல்ல நிதி தான் அடிமையா சொல்றேன் கேளுட்டு போனார் அதனால அந்த மாதிரி இருக்கு அது வந்து நீங்க புறத்தையே காணுகிற தோற்றம் ஆனா அது எங்கே இருக்குது சித்தம்பலம்னா நம்ம ஒவ்வொருவரும் எல்லா உயிரிடத்திலும் அந்த சிற்றம்பலம் இருக்கிறது அப்படியா சிற்றம்பலத்தை காணலாம் வேலூர்ல இருந்து இரத்தனையிலிருந்து ஆற்கால இருந்து எங்கேயும் காணலாம் என்னன்னு சிற்பரவியோமாகும் திருச்சித்திரம் பர வியோமமாகவும் மூன்று இலக்கணந்தடர் சித்து அறிவாக இருப்பது பரம் மேலாக இருப்பது வியோமம் வெளியாக இருப்பது பரந்த வெளியாக இருப்பது அப்போ அறிவாகவே இருந்து மேலான அறிவாக இருந்து அந்த வெளியில் அப்படியே நிற்கமா அது எப்படி தெரியுது என்றால் பத்தாம் திருமதிக்கு போகணும் திருமூலர் இந்த உயிரை ஆறு ஆதாரத்தில் நிறுத்தி இந்த புருவனுக்கு மேலேயும் சென்று புருவனேயே இருந்து பல ஆண்டுகள் தியானம் பண்ணும்போது பல்வேறு அனுபவங்கள்லாம் கிடைக்குங்கிற அப்படி அனுபவத்தை தாண்டி அதற்கும் மேலாக அந்த அனுபவத்தின் பயனாக இந்த உச்சி தொலை இந்த உச்சி நமக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது சின்ன பிள்ளைல வந்து அது லேச மென்மையாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் மென்மையாகவே இருக்குது இந்த ஆண் நான் உயிர் போகின்ற பொழுது வேறு விதமாக போகாமல் இந்த உச்சி தொலையிலேருந்து அப்படியே பிச்சிட்டு போயிடணும் அது யோக நிலையில் ஆனால் இந்த உச்சிக்கும் அந்த மேல் செல்கின்ற ஒரு பனிரெண்டு அங்குலம் தாண்டினால் அதான் சித்தர வியோகமாகும் என்று சொன்னார் இந்த அறிவாக மேலாக பரவெளியாக வெட்ட வெளியாக இருக்கிற இடம் இருக்கு அந்த இடம்தான் பெருமான் இருக்கிற இடம் இதை ஒரு இடத்துல குறிக்கிறார் கோனல் சுவாமிகள் உடல் அம்மா தானே இது உயிரம்மா இல்ல துவாத சாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தளத்து முளைத்த முடுமுதலீ முத்தம் தருகவே முக்கச் சுடற்கு விருந்திடும் முளையாய் முத்தம் தருகவே முத்த பருவத்தில் பண்ண துவாத சாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலம் சித்தரவியோகமாகும் திருச்சித்திரம்பலம் ரெண்டும் ஒன்று தான்